لَتَجِدَنَّ أَشَدَّ النَّاسِ عَدَاوَةً لِّلَّذِينَ آمَنُوا الْيَهُودَ وَالَّذِينَ أَشْرَكُوا وَلَتَجِدَنَّ أَقْرَبَهُم مَّوَدَّةً لِّلَّذِينَ آمَنُوا الَّذِينَ قَالُوا إِنَّا نَصَارَى ذَٰلِكَ بِأَنَّ مِنْهُمْ قِسِّيسِينَ وَرُهْبَانًا وَأَنَّهُمْ لَا يَسْتَكْبِرُونَ ورُبَّانَا وَأَنَّهُمْ لَا يَسْتَكْبِرُونَ صدق الله العظيم أن ابي ذر رضي الله تعالى عنه أنه قال سألت رسول الله صلى الله عليه وسلم أي مسجد بُني أولاً في الأرض قال المسجد الحرام قلت ثم أي قال المسجد الاقصى قلت كم كان بينهما قال 40 عاما فذكر رسول الله صلى الله عليه وسلم وهلا نعيتم الله سبحانه وتعالى ورونه كي ورتاهم صلاه وسلامه الى النبي محمد صلى الله عليه وسلم اورغل ميدم அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணு அணுவாக உலகத்தில் அல்லாஹுடைய ரிபாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சகாபாக்கள் தபா சாபியாங்கள் முஸ்லிம்கள் மோமிங்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக புனித கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாவின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாவின் நல்லடியார்களே அருமை இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ் அனுபவத்தாலே எவைகள் எமது வாழ்க்கையில் அடுத்து நடக்குமாறு இருக்கிறானோ அப்படியான அல்லாவுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும் இவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்குவாவோடு வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்குவாவின் மூலம் வசதி செய்து கொள்கிறேன் இச்சக்குள்ளோ ஹைசுமா குன்றும் கண்ணியமிக்க அல்லாவின் நல்லடியார்களே உலகத்திலே அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு அவர்களுடைய இஸ்லாத்துக்கு ஈமானுக்கு சோதனையாக சில எதிரிகளை விரோதிகளை அமைத்திருப்பதாக குரானில் அல்லா சொல்கிறான் இஸ்லாத்துடைய விரோதிகளிலே மிக கடுமையானவர்கள் மிக ஆபத்தானவர்கள்தான் இந்த யகூதிகள் கண்ணியமானவர்களே குரான் இறங்க முன்னால் நபித்துவம் கிடைக்க முன்னால் மஹமத் சல்லா அலி சொல்லம் நபியாக நபிப்பட்டம் கிடைத்து அறிமுகப்படுத்தப்பட முன்னாலேயே நபியவர்களை கொள்வதற்காக தேடி அழைந்த வெறியர்கள்தான் இந்த யூதர்கள் சின்ன வயதிலே ஷாம் தேசத்துக்கு நபியவர்கள் தன்னுடைய பெரியப்பாவோடு சென்ற சமயம் அபு தாலிபோடு பல கட்டங்கள் சென்று வந்திருக்கிறார்கள் அதிலே ஒரு நிலைமையில் வாலிப பருவம் என்றும் வருகிறது சிறு குராயம் என்றும் வருகிறது சொல்லக்கூடிய ஒரு யூத மத ஒரு ஜெனினான ஒரு மனிதர் யூத மத குருவாக இருந்தாலும் அவர் வேதத்தில் உள்ள உண்மையை பேசியவர் அவர் இந்த மஹமது என்ற சிறுவரை நோட்டமிடுகிறார் அவருக்கு மேகம் நிழல் கொடுக்கிறது வெயில் படாமல் மேகம் தடையாக அமைகிறது அவர் செல்கின்ற இடத்துக்கெல்லாம் மேகமும் அப்படியே அது மூவ் ஆகிறது செல்கிறது நகர்கிறது அந்த மரத்துக்கு கீழே ஓய்வெடுப்பவர்கள் பின்னால் நபியாக வந்த ஒரு அடையாளம் தென்பட்டது அந்த மரத்துக்கு கீழும் இந்த முகம்மது என்ற சிறுவர் ஓய்வெடுக்கிறார் அப்பொழுது அவர் யாரோடு வந்திருக்கிறார் இவர் அபு தாலிப் சொன்னார் என்னோடு வந்திருக்கிறார் உங்களுக்கு இவர் யார் இவருடைய பிள்ளை என்னுடைய மகன் அவர் சொன்னார் இவருக்கு தந்தை இருக்க முடியாது இவரை அனாதையாகத்தானே இருக்க வேண்டும் அதுக்கு பின்னால் உண்மை ஏற்றுக்கொள்கிறார் சகோதரருடைய பிள்ளை அப்படியா நீங்கள் மக்கா ஊருக்கு அனுப்புகின்ற வேலையை பாருங்கள் ஏனென்றால் இவரை அடையாளம் கண்டால் இவருக்கு ஆபத்து விளைவிக்க முயற்சிப்பார்கள் இவருக்கு அநியாயம் செய்ய தணிப்பார்கள் இவருக்கு இவரை கொல்ல முயற்சிப்பார்கள் இவர் எதிர்காலத்தில் வர இருக்கின்ற நபி அதற்கான அடையாளங்களை நான் என்னுடைய வேதத்திலே பார்க்கிறேன் உடனடியாக நீங்கள் ஊருக்கு அனுப்பி வையுங்கள் அவர் அனுப்பி வைத்தார்கள் நபர்களோடு நபியவர்களை சின்ன வயதிலிருந்தே கொள்வதற்காக தேடிய ஒரு கடின சித்தம் உள்ள ஒரு மிருகத்தனமான காட்டு மிராண்டித்தனம் உள்ளவர்கள் தான் இந்த யூதர்கள் குரானில் அல்லாஹ் சில அற்பமான கேவலமான மிருகங்களுக்கு சிலரை ஒப்பிடுகிறான் சில கேவலமான மிருகங்கள் புராணிகளாக சிலரை அல்லா மாற்றினான் அதில் ஒன்றுதான் குரான் சொல்கிறதா அல்லாஹ் அவர்களை சபித்தான் அல்லாவுடைய கோபத்துக்கு ஆளாகினார்கள் அவர்களிலேர் அவர்களை குரங்குகளாகவும்ிகளாகவும்ரங்குகளவும் பன்றிகள மாவலமானவர்கள் நாயை போன்றவர் நாய் அவர் பெரிய இறைநேசராக அறிவாளியாக பெரிய ஞானியாக இருந்தவர் ஒரு கட்டத்தில் எல்லாருக்கும் மாறுபாடு செய்தார் முசாரித்துக்கு எதிராக பத் செய்வதற்கு அவர் வாய் அசைத்தார் முசாது விரோதிகளுக்காக சப்போர்ட்டாக தன்னுடைய துஆ ஏற்றுக் கொள்ளப்படுகின்ற பாக்கியத்தை அவர் பாவித்தார் அவருக்கு அல்லஹ் சொல்கின்ற உதாரணம் அவர் ஒரு நாய் போன்றவர் அவரும் இந்த இனத்தைச் சேர்ந்தவர் நாய் பன்றி குரங்கு இந்த மூன்று மிருகங்களும் இந்த மிருகத்தன்மைகளும் இவர்களிடம் இருக்கிறது என்பது அல்லா வைத்த நியதினா பண்டையிடம் போய் கருணையின் பாசத்தையும் எதிர்பார்க்க முடியாது அப்படி நபியர்கள் எதிர்பார்க்கவும் இல்லை அவர்களுடைய உள்ளம் அப்படியும் இல்லை உள்ளம் கல்லு போன்றது அவருடைய உள்ளம் கடினமானது அதுவும் அவர்கள்தான் முனாஃபிக்கை பின்னால் பேக் ரிமோட் கண்ட்ரோல் போன்று இயக்கியவர்கள் இவர்கள்தான் முனாஃபிக்குள் மூலம் என்னென்ன சிரமங்கள் கஷ்டங்கள் நவீனவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இஸ்லாத்துக்கும் வந்ததோ பின்னால் பேசிக்காக அடிப்படையாக இருந்தவர்கள் இந்த சொல்கிறான் கண்ணியமானவர்களே முனாபி குழைப்பற்றி சொல்லுகின்ற பொழுது டபுள் முகம் அவர்கள் டபுள் பேசுள்ளவர்கள் முஸ்லிம்களிடம் வந்தால் நாங்கள் உங்களுடைய ஆக்கள் நாங்கள் தான் சென்றால், முனாங்களுக்கு லீடர்களாக இருந்தான்கள் யார் என்றால் அவர்களும் யூதர்கள் எனவே யூதர்கள் எல்லாம் என்று சொல்கிறார் நல்ல குணம் இருக்கும் பன்றி என்று சொல்லப்பட்டவர்கள் குரங்கு என்று சொல்லப்பட்டவர்கள் என்ன வேண்டும் அல்லாவோடு பேசிய அல்லாவுக்கு முன்னால் அவர்கள் பாவித்தமான வார்த்தைகள் பாருங்கள் அல்லாஹ் நாங்கள் பணக்காடு அழப்பவன் அல்ல ஆகாரங்களை கொடுப்பவன் அல்ல எல்லா விடயங்களையும் நாங்கள் உதவி செய்ய அளவுக்கு நாங்கள் சக்தி உள்ளவர்கள் என்று தன்னை பற்றி மிக கேவலமாக பெருமையாக பேசியவர்கள் எதை மகிழ்வுலா அல்லா செலவழிக்கிறதுக்கு கஞ்சத்தானே காட்டக்கூடியவன் என்று சொன்னவர்கள் அல்லாவோடு பேசிய பேச்சுக்கள் அல்லாவோடு இப்படி பேசுபவர்கள் முஸ்லீம்களோடு மனிதர்களோடு முறைகேடாக ஒழுக்க இனமாக நடந்து கொண்ட ஆயத்துக்களை ஓதிக்கொண்டு போனாலும் நேரம் இடம் கொடுக்காது தேடி பாருங்கள் தேடி பாருங்கள் நபிமார்களை கொன்றவர்கள் உரிமையும் இல்லாமல் எந்த ரைட்ஸும் இல்லாமல் எந்த ரீசனும் இல்லாமல் நபிமார்களை கொலை கொலை செய்தவர்கள் இரண்டாக பிளந்து ஷகிதாகுவதற்கு காரணமாக இருந்தவர்கள் யார் இவர்கள் ஈசா அலை சலாத்தை கொள்வதற்காக விரட்டி வந்து ஈசா அலை சலாமுடைய பேசிலே ஒருவரை எல்லாம் அவர்களுக்குள் இருந்து காட்டிய பொழுது ஈசா அலை நினைத்துக் கொண்டு அவர்களை சிறுவையில் அறைந்து கொலை செய்தவர்கள் யார் யூதர்கள் எங்க வருகிறார்கள் ஆய்வாளர்களுடைய தன்மை உள்ளவர்கள் தான் சில நபர்கள் ஜெனீவீனாக பேசுவதற்கும் அவர்களுடைய இனம் என்பவர்கள் பொழுது அவர்கள் அங்குதான் சப்போர்ட் பண்ணுவார்கள் அவருடைய அடிப்படையை விளங்க வேண்டும் இதை நாங்கள் பாதிப்பது யாருக்கு மலை மலைப்பொருள் அல்ல அவருக்கு சொல்லப்படுகின்ற வேண்டும் இஸ்ரா மறுபெயர் யாக்குப் அலையா யார் யூசுப் அலையை மகன் இப்ராஹிம் அலிசலாத்து இப்ராஹிம் அலையம் அலை யாக்கு ரெண்டு மனைவி மார்கள் ஒரு மனைவியின் மூலம் இரண்டு குழந்தைகள் யூசுப் அலி சொல்லாம் பினியாமின் அலைசலாம் மற்ற குழந்தைக்கு பத்து பெண் மனைவி பத்து குழந்தைகள் ஒருவன் தான் அந்த பத்து பேரும் சேர்ந்துதான் யூசுப் அலை சலாத்தை சிறு வயதிலே தன்னுடைய பொறாமையின் காரணமாக கிணற்றிலே தூக்கி போட்டு அவரை குடும்பத்தை விட்டு பிரித்து உலகத்திலிருந்து அனுப்ப முடிவு செய்தவர்கள் பின்னர் அல்லாவுடைய ஏற்பாடு அல்லா எப்படி கேவலப்படுத்தினால் இவர்களுக்கு ஒரு பஞ்சம் வந்த பொழுது அல்லா யூசுப் அலை சலாதி மிசூரிலே ஒரு ஒரு பைனான்சியல் மினிஸ்டருடைய இருக்கின்ற பொழுது அந்த பைக்கில் மாலைக்கு பொறுப்பாக இருக்கின்ற பொழுது அந்த நாட்டுடைய பொருளாதார அமைச்சர் கொண்டு இருக்கின்ற பொழுது பலஸ்தீன இவர்களுக்கு ஏற்பட்டும் இவர்கள் மிஸ்ரலே போய் கை அவருடைய உதவி பெற்றார்கள் அதுக்கு பின்னர் அடையாளம் கண்டுகொண்டார்கள் மன்னித்து விட்டார்கள் ஏன் சகோதரர்கள் மன்னித்தார்கள் என்றாலும் கண்ணியமான சின்ன வயதில் சொந்த தம்பியை கொலை செய்ய முயற்சித்த கொலை உள்ள ஒரு கயவர் கூட்டம் இந்த யூதர்கள் அப்படிப்பட்ட ஒரு கல் நஞ்சம் உள்ள கூட்டம் சின்ன பாலகன் திருவன் யூசுப் பால்காட்டில் வீசி தந்தையை குடும்பத்தை விட்டு பிரித்து அவர்கள் அந்த சதிகாரர்கள் தான் இந்த யூதர்கள் அதே போன்று கண்ணியமானவர்களே ஹைபரிலே நபியர்களைப் பற்றி பேசினோம் நபியோட வசாத்தை பற்றி பேசினோம் நபியோர்கள் சக்கராத்திலே சொன்ன ஒரு விடயம் நான் எனக்குறை அந்தான் உணர்கிசங்கள் விளக்கம் சொல்வார்கள் நபியவர்களும் ஏன் தெரியுமா அந்த நஞ்சூட்டப்பட்ட ஏதாவது ஆபத்துகள் அனர்த்தங்கள் எச்சிடங்கள் தீ விபத்து பயர் அல்லது வெள்ளம் ஏதோ ஒன்றிலே ஆபத்திலே பில்டிங் ஏதாவது இடிந்து விழுந்து எப்படியாவது ஒரு ஆபத்திலே ஒரு முஸ்லீம் ஒரு மீன் கல் ஈமானோடு மௌத்தாகுவார் என்றால் அவர் சகி அந்த அமைப்பில் ஒரு நஞ்சூட்டப்பட்ட இறைச்சி நதியம் விளங்குடைய சக்கராத்தில விளங்கியது என்றால் அவர்களும் தான் என்று கருத்தை சொல்வார்கள் இந்த நஞ்சூட்டியும் ஒரு யூத பெண்மணி நதியவர்களுக்கு இறைச்சியில நஞ்சு போட்டு கொடுத்ததும் ஒரு யூதர் இனத்தை சேர்ந்த ஒரு பெண் ஆண்கள் பெண்கள் எல்லோருமே ஒரே குணமுள்ளவர்கள் தான் அன்பாளர்கள் இப்படிப்பட்ட பல வருடங்களாக இந்த காலத்தில் மிகவும் அகோரமாக மிக கடுமையாக எங்களுடைய இஸ்லாமிய சகோதரர்களை பலஸ்தீன பொதுவாகவும் என்கிறோமே இது அரபியிலே ரஜா என்று சொல்லப்படுகின்ற இடம் மிக முக்கியமான இமாம்கள் உருவாகிய ஊர் குறிப்பாக இமாம் பிறந்த ஊர் இமாம் அவர்களுடைய பல சேவைகளை புரிந்த உடமாக்களும் வரலாற்றை விளங்க வேண்டும் எல்லாரும் இருக்கிறார்கள் என்றாலும் தான் ஒரு நாட்டுக்கு எதிராக உருவாகிய பாம்பு வந்து ஒரே நாளிலே கரையானை விரட்டிவிட்டு குடியிருக்குமாம் அதே போன்று பாம்புடைய வேலை பார்த்த விசதிகள் தான் இந்த யூதர்கள் மன்னிக்க வேண்டிய கடுமையான வார்த்தைகள் பேசிருக்கிறார் இவர்களை சாம்புடைய விஷம் உள்ளவர்கள் கரையானை விரட்டிவிட்டு சொந்தமாக்கி கொண்டது போன்று என்னுடையது எங்களுடையது அந்த பெரஸ்டீன் என்ற அந்த பேரலை கண்ணியமன அறிமுகம் இல்லாமல் முழு கட்டுப்பாட்டையும் வாட்டர் சப்ளை அங்கிருக்கின்ற கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு கண்ணியமானவர்களே அங்கே மக்களுக்கு அநியாயம் செய்கின்ற ஒரு கொடூர அநியாயக்காரர்கள் தான் இன்று ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் நெருப்பு நூறும் பொழுது நெருப்பு நூறும் பொழுது கொஞ்சம் கூடுதலாக பத்தி நூறும் பொழுது கொஞ்சம் மேலும் எலும்பும் நினைப்போமான இருக்கும் பெருசாக பத்துகிறது அணைய போகிறது சில வேலை கோமாவில் இருந்தவர்கள் தக்கராத்திரை திரட்டுவார்கள் வருடம் உணம் இவர்களுடைய அழிவுக்கு ஆளுநருங்கிவிட்டது அவருடைய முடிவுக்கு ஆளுநருங்கிவிட்டது எந்த அளவு அவர்களின் படைப்பினங்களுக்கு அல்ல ஒரு வெறுப்பை போடுவான் என்றால் சிறந்த நிகழ்வு பின்னால் கடைசி காலங்களிலே அது மஹால இருக்கலாம் ஈசா சௌதர காலமாக இருக்கலாம் காலங்களிலே இவர்கள் ஓடி ஓடி ஒளிவார்கள் அப்பொழுது மாத்திரமல்ல அவர்கள் உயிருக்கு பயந்தவர்கள் அவருடைய தெரியுமா சௌதரிய ஆசை பண்ணி பாருங்கள் அவர்களுடைய டெட் பொடியை வைத்துக் கொண்டு எப்படி அழுகிறார்கள் எப்படி ஒப்பாடை வைக்கிறார்கள் அவ்வளவு பயம் சாவுக்கு பயம் மவுத்துக்கு பயம் நான்கு இரண்டரை மூன்று வயது சிறுவர் சிறுமியூட தைரியம் இல்லாதவர்கள் ஒளிந்திருந்து தான் நடிப்பார்கள் போக மாட்டார்கள் குரான் சொல்கிறது குரான் குரானை வந்து விடுங்கள் தயாரெல்லாம் அவர்கள் முன்னுக்கு முன்னுக்கு தைரியமாக மோதக்கூடிய அளவுக்கு அவர்கள் ஸ்டெந்துள்ளவர்கள் அல்ல அந்த அளவு பிரேவானவர்கள் அல்ல குழான் சொல்கிறது அவர்கள் கோழைகள் யார் இன்னொருவருக்கு பயப்படுவாரோ அவர் முந்திக்கொள்வார் சொல்வார்கள் உதாரணம் பாம்பு மனிதர்களுக்கு பயம் அதாவது அது கொத்துவதற்கு முந்திக் கொள்கிறது தைரிய சாதனை முன்னால் பயமாட்டார் உண்மையான நல்ல பிரேவானவர் யாரோட முட்டை போக மாட்டார் கொடுமை காப்பார் பயன்தான் கோலை சொல்லுவோமே அவர்கள் தான் அவர் எனக்கு அடிக்க முன்னால் நான் அடித்தால் கொஞ்சம் கலக்கம் காட்டலாம் அது போன்றவர்கள் தான் இவர்கள் பயந்தவர்கள் அவர்களை பற்றி ஒவ்வொரு படைப்பு மனிதர்கள் மாத்திரமல்ல கல் மரம் எல்லாமே அவர் ஒளிந்திருக்கின்ற இடத்தை காட்டிக் கொடுக்கும் அந்த அளவுக்கு இருக்கிறது கண்டிப்பாக எனவே அவர்கள் ஒரு ஒதுக்கப்பட்ட அல்லா தபிக்கப்பட்ட நபிமாரனுடைய காலாகிய ஒரு சமூகம் தான் இந்த யூத சமூகம் என்பதை முதலாவது நாம் மனதிலே கொள்ள வேண்டும் பலஸ்தீன் பைத்துல் மக்கதி என்ன தொடர்பு பலஸ்தீன் நாடு அந்த மசூல் அக்ஸா இருக்கின்ற அந்த ஊருடைய சிட்டியுடைய பெயர் அதை கூட அவர்கள் ஜெருசலம் என்று மாற்றினார் அவருடைய அபராணி பார்த்தியிலே என்பார்கள் ஜெருசலம் பைத்து அல் பைத்து முஸ்லிம்களும் இஸ்லாமிய வரலாற்றிலும் பாதிக்கப்படக்கூடிய பெயர்கள் அதை கூட அவர்கள் ஆங்கிலத்திலே இங்கிலீஷிலே ஜெருசலம் என்கிறார்கள் இரண்டு ஒன்றுதான் இடத்துடைய பேர் சித்தியுடைய பெயர் மசிதில் அஃசா அந்த மஸ்து பெயர் சாரி மசித் அஃசாவை பற்றி குரான் ஹதீஸ் என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறது என்பதை இப்பொழுது பார்ப்போம் அபுதரைய ஒரு குரான ஓதினேன் ஒரு ஹதீசை சொன்னேன் குரான ஆயத்தை தான் இவ்வளவு நேரம் வழங்கப்படுது எந்தளவு அவர்களுடைய விரோதம் எந்த அளவு இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் அவர்கள் எளிமிகளாக செயல்படுவார்கள் என்பதைத்தான் சில உதாரணங்களை சொன்னேன் அவர்களை பற்றி ஒரு அறிமுகமாக உங்களுக்கு முன்வைத்தேன் இது நான் சொன்னது ஆயிரத்தில் ஒன்று இன்னும் இருக்கிறது எல்லாவற்றையும் உள்ளடக்க வேண்டும் ஈமந்தாரிகளுக்கு பரம விரோதிகள் யூதர்கள் குரான் குரான் துறை வணக்கம் பரம விரோதிகள் கொஞ்சம் நடக்கக்கூடிய தன்மை உள்ளவர்கள் தீவோவான சப்போர்ட் பண்ணக்கூடியவர்கள் அல்ல நடுநிலை இருக்க வேண்டிய எத்தனையோ உலகத்திலே புகழ்பெற்ற நாடுகள் வந்து இன்னும் அடி இன்னும் என்று சொல்லிவிட்டு போகின்ற ஒரு கேவலமான அநாகரிகமான ஒரு காலத்தில் வாழ்கிறோம் உலகத்தை ஆட்டிப்படைக்கிறோம் நாங்கள் தான் இருக்கிறோம் என்று சொல்லுகின்ற நாடுகள் பெண்கள் நோயாளிகள் வயோதிபர்கள் வாழுவர்கள் என்று ஊர் மஸ்தி அதான் சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொருள் அம்மாவுடைய பேர் கேட்டுக் கொண்டிருக்கின்ற பொருள் மஸ்தி தாக்குகின்ற அந்த இவர்களுக்கு பின்னால் அதைவிட கேவலமாக அவர்களை மோட்டிவேட் பண்ணுகின்றவர்கள் இருக்கிறார்கள் என்றால் யாரையும் நாம் நம்பி யாரிடமும் உதவி தேடி எந்த பயணம் கிடையாது கண்டது கிடையாது அல்லா நமக்கு போதுமானவன் அல்லாஹ் போதுமானவன் அப்படி அந்த ஆயத்தை ஓதிவிட்டு ஹதீசை சொன்னேன் அபூதர் ரதி உள்ளவர்கள் நபியோட நான் கேட்டேன் சொல்லதாலே செல்லமிடம் யார சோழல்லா உலகத்திலே அமைக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட முதல் மஸித் அது மசித் ஹராம் காபத்துல்லா அல் ம இரண்டு மத்தியில் எவ்வளவு காலம் எவ்வளவு கால இடைவெளி நாற்பது வருடங்கள் ஹதீஸ் அடுத்ததாக மசிது அஃபா அந்த பூமியை பற்றி ஒரு பலகீனமான ஹதீஸ் தான் ஹதீஸ்டைய தரம் பலகீனமான இட்டு ஹதீஸ் அல்ல ஹதீஸ் வந்திருக்கிறது யாராவது ஒருவர் பல அறிவிப்பாளர் முறைகளிலே வந்திருக்கிறது அந்த ஹதீசுடைய கருத்து தெரியுமா உலகத்தில் பூமியில் யாராவது ஒரு லேண்டை ஒரு ப்ராப்பர்ட்டியை ஒரு துண்டை பார்க்க விரும்பினால் மஸ்தி பார்க்கட்டும் உலகத்திலே ஒரு பகுதி என்றால் அந்த அதிர் யாராவது ஒருவருக்கு மஸ்தி விளங்குகின்ற டிஸ்டன்ஸ் மஸ்தி கண்ணுக்கு விளங்குகின்ற இடைவெளிக்குள் ஒரு சிறிய ஒரு லேண்ட் ஒரு சிறிய ஒரு நிலத்துண்டு விளங்குகின்ற பாசு ஒரு ரெண்டு பேச்சல் அந்த நிலம் கிடைத்து அவர் அங்கு குடியேறுவது அவருக்கு முழு துணியாவும் ஏனைய இடங்களில் இன்னும் உங்களுக்கு போய் அங்கே தொடர முடியாதா அதற்குரிய சந்தர்ப்பம் இல்லையா சொன்னார்கள் பங்களிப்பு உதவிகளில் நீங்கள் அதில் எப்படி நீங்கள் சொன்னார்கள் உங்களுக்கு அந்த காலத்தில் சொன்னார்கள் உங்களுக்கு மசிதில் அக்சாவிலே அந்த லேம்பு முன்னே காலத்தில் ஒயில் ஊட்டித்தான் விளக்கு எரிக்கப்படுகின்ற செய்ய முடியுமா ஹதியா செய்ய முடியுமா இருந்தால் மஸ்தி நீங்கள் ஒயில் அனுப்புங்கள் பங்களிப்பு இருக்கிறோம் எந்த நினைத்து பார்ப்போம் என்றும் குழந்தை இருக்கிறது அங்கு ஷஹீதாகின்ற ஒரு பெண் என்றால் ஒரு மூன்று நான்கு குழந்தைகளுக்கு தாய் என்றால் எனக்கும் என்னுடைய தாய் போன்றுதான் அங்கே ஒரு ஒருவருடைய கணவர் என்றால் சகோதரிகள் நினைக்க வேண்டும் என்னுடைய கணவர் போன் நான் இழந்த ஒரு கவலை போன்றுதான் அந்த பெண்ணுக்கு அவருடைய கணவரை இழப்பது இழைக்கும் பொழுது வருகின்றவர்களுக்கு நாம் ஒரு மனதில் உறுதி கொள்ள வேண்டும் இவர்களுடைய இரத்தம் இவர்களுடைய உறுப்புகள் இவர்களுடைய பசி இவர்களுடைய தியாகம் இவர்களுடைய தியாகம் அவர்களுடைய சொந்த எந்த பேசினாளுடைய உலக முஸ்லிம்களுடைய இஸ்லாத்துக்காக ஈமானுக்காக இப்படி இப்பொழுது நாங்கள் நிம்மதியாக இந்த ஏசியிலே குளிரொட்டப்பட்ட இடத்திலே அமர்ந்து இந்த கொத்துபாவை செய்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் கண்ணியமானவர்களே அவர்கள் மத்திய லக்சாவுக்கு வருவதே ஒரு சேலஞ்ச் அதே ஒரு போர் போன்றுதான் எத்தனையோ செக் பாயிண்ட்களை தாண்டி வர வேண்டும் சில அடிபடும் சில இடங்களிலே சில இடங்களிலே விரட்டப்படும் மஸ்தீர் அக்ஸாவிலே வந்து குறிப்பாக ரமான் வந்துவிட்டால் இவர்களுக்கு ஒரு புதிய ஒரு வெறிபிடிக்கும் ஏன் அவர்களுக்கு பயம் இந்த அமலுக்கு இந்த இபாதத்துக்கு இந்த ருக்கு இந்த துபாவுக்கு பயம் ஏன் பல நபிமானுடைய பத்வாவினால் அவர்கள் பல டமேஜுகளை சந்தித்தவர்கள் அவர்கள் இந்த துவா என்ற ஆயுதம் அது ஏனைய ஆயுதங்களை விட அவர்களுக்கு பயம் இபாதை செய்ய விடாமல் வேற வர விடாமல் பாருங்கள் நம்முடைய காலங்களிலே விசேஷமான ஒருப்பார்கள் இஸ்லாத்துக்கு எதிராக அல்லாவுடைய மஸிதிக்கு வராமல் பிறரை தடுக்கக்கூடியவரை விட பெரிய அநியாயக்காரன் யார் அல்லாஹ் கேட்கிறான் அவன் அநியாயம் செய்கிறான் மஸ்திக்கு இபாத செய்ய விடாமல் தடுப்பது அநியாயம் இபாதத்தை செய்ய விடாதவர்கள் கண்ணியமானவர்களே ஒவ்வொரு துவாவிலும் அவர்களை தேக்க வேண்டும் அவர்களுக்காக கண்ணீர் வெடிக்க வேண்டும் என்னுடைய ஆட்சிக்கு உட்பட்ட ஏரியாவில் ஒரு கழுதை ஒரு கழுதை குளியில் பாதை ரோட் சரியான முறையில் இல்லாமல் குண்டும் குளியுமாக இருக்கின்ற பொழுது ஒரு கழுதை அந்த குழியிலே விழுந்து அந்த கல்லுக்கு அகப்பட்டு எடறி விழுந்து ஒரு கழுதை செட்டாலும் அல்லா என்னிடம் கேள்வி கணக்கு கேட்பார் கழுதை குடியினுடைய ஆட்சிக்கு கீழே அநியாயம் செய்யப்படக்கூடாது அதுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது என்று ஆட்சி செய்தவர்கள் தான் உமரலி அல்லவர்கள் எல்லாரும் தான் பெரும்பாலும் என்று சொல்லக்கூடியவர் எத்தனையோ ஆயிரக்கணக்கான கிலோமீட்டருக்கு அங்கால் ஒரு பெண்மணிக்கு அநியாயம் நடந்ததற்காக அதுவும் பெரும்பாலும் இந்த யூதா செய்தார்கள் அதற்காக அந்த உனக்கு எதிராக என்னுடைய நாட்டிலிருந்து அனுப்புவேன் ஒரு கூட்டத்தை அவர்களுடைய வாகனம் குதிரை முதலாவது குதிரை என்னுடைய நாட்டிலும் அந்த வாகன பேரணியுடைய அந்த தொடர்பின் ஆக கடைசி வைக்கல் என்னுடைய நாட்டிலும் இருக்கும் என்னுடைய நாட்டிலிருந்து என்னுடைய நாடு வரைக்கும் நான் அனுப்புவேன் என்று அனுப்பினார்கள் ஒரு பெண்ணுக்கு அநியாயம் அடைந்திருந்தார் அப்படி தமிழ் நாட்டு ஏதோ முஸ்லிம் நாடுகள் விழித்து இருக்கிறார்கள் ஒன்று கூடினார்கள் சென்ற வார்த்தை சூழ்நிலையில் கூட அமளி பாதிப்பு கிடையாது நாம் ஒரு திருமணத்துக்காக தொழுகை செய்கிறோம் பிரயாணத்துக்காக தொழுகை செய்கிறோம் பங்கு தொழுகை செய்கிறோம் ஸ்போர்ட்ஸுக்காக தொழுகை செய்கிறோம் அவர்களுக்கு மேலால் மிசைல்களும் என்ன ஆபத்துகளும் பொங்கலும் வெடிக்கின்ற பொழுது கூட அவர்கள் தொழுகையை விடாமல் இருக்கிறார்கள் என்றால் நமக்கு லெகன் மையத்து வீட்டிலேயே தொழுகை கலா செய்கின்ற அளவுக்கு நமக்கு தைரியம் அதன் ஒரு மையத்து வீட்டில் வைத்திருக்கிறோம் நாம மூத்தாக போக நினைக்க வேண்டும் அந்த மையத்து வீட்டில் இருப்பவர்களே சொல்லாத காலம் மக்தராவுக்கு வந்து ஜனாதா சொல்லாத காலம் மக்பரா எல்லாவற்றிலும்பு மக்பராவில்லை மூளை முடுக்கு தேடுவது எங்கு எரித்து வாயிலை வைத்து உறிஞ்சலாம் புகைக்கலாம் மக்பராவிலே பாவங்கள் செய்கின்ற காலம் நம்முடைய நாம் எடுக்க வேண்டிய லெசன் தான் அவர்கள் அந்த ஆபத்தான மத்திதைக்கு பம் கொடுத்தாலும் அங்கு சொலுது கொண்டு சகிதாகும் கலா செய்கின்ற பிண்டி வருகின்ற பிண்டி வருகின்ற அந்த பழக்கங்களை இன்றோடு விட்டு தோபா செய்வோம் இது நமக்கு அங்கிருக்கின்ற மூணு வயது பிள்ளையுடைய ஈமான் இன்னும் முப்பது வயது நாற்பது வயது அறுபது வயது எழுபது வயது நபரிடம் இல்லை அந்த ஈமானை உருவாக்குவோம் கை வெட்டப்பட்டு கால் வெட்டப்பட்டு இடுப்புடியிலே அரைவாசி முக்காவாசிய அந்த பிள்ளை அந்த இடத்தோடு அந்த கையில் அந்த கண் நிலைமையில் களிமா சொல்லிக் கொண்டு ரூப பெறுகின்ற காலம் களிமாவோடு ரூப பெறுவதற்கு பண்ணுவோம் இதுதான் படிப்பினே நம்மை மாற்றுவோம் நமக்கும் இப்படி ஒரு சோதனை வராது என்பதற்கு என்ன உத்தரவாதம் என்ன உத்தரவாதம் வராமல் இருந்த நம்முடைய நாட்டில் இப்படியான ஆபத்துகள் ஏற்படவில் எல்லாரும் முஸ்லிம்களுக்கு எதிர்ப்பு அந்த ஆய்வுக்கு அடுத்த பாட்டு தயாராகும் தைரியம் பொறுமை ஈமான் கலந்த சகி பொறுாக இருக்கு ஒரு கட்டத்திலே பெய்யர் என்னுடைய இலக்கு அந்த இலக்கை அடைந்துதான் இந்த இடத்திலிருந்து நான் ஓரமாகவே என்பது பொறுமையின் உங்களை எப்பொழுதுமே விருப்பமான பணிகளில் பயந்து கொள்ளுங்கள் சக்சஸ்ஃபுல்லாக உங்களுடைய வாழ்க்கை முடியும் இறுதி கட்டமாக நான் வேண்டிக் கொள்கிறேன் நம்முடைய வீட்டில் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய மனைவி மக்கள் நம்முடைய தாய்மார்கள் அவர்களுடைய தாய்மார்கள் போது ஈமந்தாரிகளாக மாற வேண்டும் சூழலிலும் ஒரு பெண்ணை காட்ட முடியுமா இஸ்லாமிய ஆடை இல்லாமல் அபாயா இல்லாமல் அரைகுறை ஆடையோடு அந்த பீல்டுக்கு வந்தது ஒரு சகோதரை காட்ட முடியுமா ஷோத்தோடு ஈமான்தான் ஸை கலட்டுகிறோம் கல்யாண வீட்டிலே ஒரு கோலம் மையத்து வீட்டில் ஒரு கோலம் மத்தியிலே ஒரு கோலம் நாட்டிலே ஒரு கோலம் குழைத்திலே ஒரு கோலம் அந்த சிச்சுவேஷனிலும் இஸ்லாமிய ஆடை டிரஸ் கோடை அவர்கள் விடவில்லை நானும் விட மாட்டேன் என்ன சோதனை வந்தாலும் நான் ஒரு முஸ்லீம் என்பதை காட்ட பயப்பட மாட்டேன் யாருக்கும் பயப்பட மாட்டேன் யாருக்கும் பயன்பேன் நான் உங்களை போன்ற அவர்களைப் போன்று நான் மாற மாட்டேன் என்றால் ஐட்டம் எல்லாமே அவர்களுக்கான மன்றாடுவோம் முஸ்லிம்களை நம்முடைய கேட்டுக் கொள்வோம் ஒற்றுமையாக ஒற்றுமை தான் வெற்றிக்கு காரணம் வரலாற்று தான் உண்மை இதுவரைக்கும் நடந்த மோதல்கள் வரலாற்று தான் இதுவரைக்கும் நடந்த மோதல்களிலே ஒரு ஊர் மக்கள் அதிலும் குறிப்பாக சில நபர்கள் அவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான அவ்வளவு வளமான அவ்வளவு உலக அடிப்படையில் எல்லா விதமான ஏற்பாடுகள் எல்லா டெக்னாலஜியையும் வைத்திருக்கின்றவர்களுக்கு பாரிய ஒரு சேதத்தை ஏற்படுத்தியிருக்கார்கள் அந்த பிடித்திருக்கிறது அதிகம் அவர்கள் இலங்கை அதிகம் மீடியாக்கள் சில உண்மை சொல்லும் அந்த மீடியாக்களுக்கு உண்மை சொல்ல கொஞ்சம் தான் எல்லாமே பொய் தான் அவர்களுக்கு சேதம் அதிகம் என்ற மன ஆறுதலையும் நாம் பெற்றுக் வேண்டும் அது நமக்கு தெரியும் கடந்த கால வரலாற்றிலே பெரும் பெரும் எண்ணிக்கை உள்ளவர்களை என்பதை நாம் வரலாறு கடத்த முடியாது எடிட் பண்ண முடியாது எதையுமே அதனோடு எட் பண்ணவும் முடியாது என அது போன்ற நிகழ்வை சமகாலத்தில் நவீன யுகத்திலும் நம்முடைய ஈமானிய சகோதரர்கள் சாதித்திருக்கிறார்கள் என்ற மன ஆறுதலையும் நாம் கட்டுக்கொள்வோம் எனவே படிப்படைபோம் நம்மை மாற்றுவோம் நாமும் இமான் மாறுவோம் இஸ்லாத்தை வளர்ப்போம் இஸ்லாத்தை வாழ வைப்போம் இஸ்லாத்துடைய அடையாளங்களை அழிக்காமல் அதை வெளிப்படுத்துவோம் மறைக்காமல் அதை வெளிக்கொணர்வோம் நான் ஒரு என்பதை தைரியமாக எங்கும் யாருக்கு முன்னாலும் காட்டுவதற்கு தைரியத்தை வைத்துக் கொள்வோம் என்ற இரண்டு பாடங்கள் நான் ஒரு முஸ்லீம் எங்கும் இஸ்லாத்தை விட்டுக் மாட்டேன் நான் ஒரு மோமின் ஈமானும் இழக்க மாட்டேன் என் கை போகலாம் கால் போகலாம் இடுப்புக்கு கீழே போகலாம் களிமாவோடு நான் சகிதாகுவேன் எல்லாம் இந்த படிப்பிலையை நமக்கு வழங்கி அவர்களை போன்ற அந்த சிறுவர்களை போன்ற ஈமானை நம்முடைய சிறுவர்களுக்கும் அந்த தாய்மார்களை பெண்களை போன்ற ஈமானை நம்முடைய தாய்மார்களுக்கும் பெண்களுக்கும் அங்கிருக்கின்ற மூத்தவர்களுடைய ஈமானை நம்முடைய மூத்த சகோதரர்களுக்கும் வாலிபர்களுடைய ஈமானை நம்முடைய வாலிபர்களுக்கும் அல்லா நசீப் ஆக்குவானாக பாவங்களை மனு தருள்வாயாக எங்களுடைய பெற்றனுடைய பாவங்களை மனு தருவையாக மனை மக்களுடைய பாவங்களை மனு தருவையாக உண்மையான இஸ்லாத்தை தருவாயாக ஈமானிய வாழ்க்கையை தருவாயாக இஸ்லாத்துடைய ஈமானுடைய உண்மையான தைரியத்தை தருவாயாக சோதனைகளில் பொறுமையை தருவாயாக அதன் மூலம் வெற்றியை தருவாயாக இஸ்லாத்தின் பற்றி நம் மூலம் மற்றவர்களுக்கு கண்ணியம் அளவுக்கு நம்மை வாழ வைப்பாயாக இஸ்லாத்துடைய ஒழுக்கங்களை பேண இஸ்லாமிய ஆடைகளை கண்ணியமாக அணிய வைப்பாயாக இஸ்லாத்துடைய அடையாளங்களை பெருமையோடும் தைரியத்தோடும் வெளிப்படுத்த வைப்பாயாக எந்த கட்டத்திலும் நம்மை செயல்பட வைத்து விடாத இஸ்லாத்துக்கு இஸ்லாத்துடைய அடையாளங்களை இல்லாமலாக நம்மை பாதிக்க விடாத யார் அவ்வா இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் நம்ம உயர்த்தி விடுவாயாக என குறிப்பாக அந்த பலஸ்தீன் சகோதரர்களுக்கு உதவி செய்வாயாக அந்த ஹஸ்ராவில் இருக்கக்கூடிய அந்த தியாய்களுக்கு உதவி செய்வாயாக அவர்களுக்கு இன்னும் இன்னும் தைரியத்தை கொடுப்பாயாக அவர்கள் மூலம் எதிரிகளை அடக்குவாயாக எதிரிகளுக்கு இன்னும் சேதங்களை அதிகப்படுத்துவாயாக அந்த எகூதிகளை நீ சபித்திருக்கிறாயா அல்வா கேவலமான முறைகளை குறையை வளர்ணித்திருக்கிறாயா அல்வா அந்த கேவலமான தன்மைகளை உண்மை நிலைமைகளை உலகத்தில் உள்ள எல்லா நாட்டு மக்களுக்கும் தெரியப்படுத்துவாயாக அவருடைய நயவஞ்சகத்தை தெரியப்படுத்துவாயாக அவருடைய தீய குணத்தை தெளிவுபடுத்துவாயாக அவருடைய அந்த திட்டம் கேட்டுகின்ற தன்மை தெளிவுபடுத்துவாயாக சதிமோசத்தை தெளிவுபடுத்துவாயாக மற்றவர்களுக்கு குழிவட்டுகின்ற தன்மையை தெரியப்படுத்துவாயாக அவர்கள் எப்பொழுதும் யாருடன் நடக்க மாட்டார்கள் என்ற வரலாற்றை உலகத்தில் உறுப்படுத்துவாயாக மாறுகிறார்கள் இரட்டம் குழந்தைகளை பார்த்து சகிக்க முடியவில்லை நீ இலக்கம் உள்ளவனியாக ஒன்று இந்த இந்த நிலைமை இல்லாமலாக்கி நிறுத்துவது கைதான் நிறுத்தி விடுவாயாக இல்லாமல் யூதர்களுக்கு அழிவுக்கு காரணம் என்ற அழிவுக்கு காரணமாக்குவாயாக அவர்களை அங்கிருந்து ஓடி சிதற வைப்பாயாக அவருடைய ஒற்றுமையை தடுப்பாயாக தைரியத்தை குறைப்பாயாக அவருடைய சாதனங்களை செயலிக்க வைப்பாயாக அதனால் ஏற்படுகின்ற அத்தாக்கங்களை நீ குறைத்து முஸ்லிம்களுடைய தாக்குதலின் மூலம் வெறும் தாக்கங்களை ஏற்படுத்துவாயாக அச்சத்தை அவர்கள் கோழைகள் வெளிச்சம் போட்டு காட்டுவாயாக அவர்களுக்கு இன்னும் இன்னும் முஸ்லீம்களுக்கு அதிகப்படுத்துவாயாக அவருடைய அந்த மத்தியில் அக்சாவை முஸ்லிம்களுக்குரிய சொத்தாக மாற்றி தருவாயாக எந்த நேரத்திலும் முஸ்லீம்கள் சென்று இபாதை செய்வதற்கு அது திறந்து ஒரு கடுபுடிகளை அங்கு இல்லாமல் ஆக்குவாயாக நமக்கும் அந்த மசதிக்கு சென்று தொடரக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக அந்த நாட்டை பார்க்கும் பாக்கியத்தை தருவாயாக அந்த அறம் சரிபுடைய சொல்லக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக சீமாவுடன் வாழ்ந்து கடிமாவுடன் வர்ணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தன் தருள்வாயாக